வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று நவம்பர் மாதம் முப்பதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் படைகளுக்கும் போர்ச்சுகீசியருக்கும் இடையில் இந்திய கரையில் சுவாலி என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் பிரிட்டன் படையினர் வென்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு அமெரிக்க புரட்சி போரில் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகியவற்றுக்கிடையே அமைதியுடன்பாடு பாரிஸில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு ஸ்பெயின் லூசியானாவை பிரான்சுக்கு அதிகாரபூர்வமாக கையளித்தது எனினும் பிரான்ஸ் இப்பிரதேசத்தை இருபது நாட்களில் ஐக்கிய அமெரிக்காவுக்கு விற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் உலக போரின் போது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆர் ஐயா என்ற லான்ஸ் கோப்ரல் போரில் ஈடுபட்டு வீரமரணம் அடைந்தார் ஆயிரத்தி ஆண்டு லண்டனில் பளிங்கு அரண்மனை தீயினால் சேதமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது டெஹ்ரானில் கூடிய அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் பிரிட்டிஷ் தலைமை அமைச்சர் வின்ஸ்டன் செர்ச்சில் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் ஆகியோர் ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஐரோப்பாவை தாக்கும் தமது திட்டத்தை ஆராய்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பார்படஸ் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது இதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏமன் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜுல்பிகார் அலி பூட்டோ அவர்கள் பாகிஸ்தான் மக்கள் கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பனிப்போர் நிகழ்வாக ஜெனீவாவில் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சோவியத் பிரதிநிதிகள் ஐரோப்பாவில் நிலை கொண்டுள்ள நடுத்தர ஏவுகணைகளை குறைக்க பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வளைகுடா போர் முடிவுக்கு வந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மார்க் டுவைன் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டிஷ் பிரதமர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கோவை கிளார் தமிழக தமிழறிஞர் வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருக்கண்ணபுரம் விஜயராகவன் இந்திய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாது சுப்பிரமணிய யோகி தமிழக தமிழறிஞர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி ஜானகி தென்னிந்திய திரைப்பட நடிகை தமிழ்நாட்டின் ஐந்தாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ரூமிளா தாப்பர் இந்திய வரலாற்றியலாளர் ஆயிரத்தி ஆண்டு வாணி ஜெயராம் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு மோசஸ் நாகமுத்து கயானா அரசியல்வாதி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கே ஆர் விஜயா இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிலிப் ஹியூக்ஸ் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மேக்னஸ் கால்சன் நார்வே சதுரங்க வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு பழசிராசா கோட்டயம் மலபார் அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஆஸ்கர் வைல்டு அயர்லாந்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் கே ராக் சாமி இலங்கை திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி ராமச்சந்திரன் தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மீனாம்பாள் சிவராஜ் தமிழக சமூக போராளி பெண்ணியவாதி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐ கே குஜ்ரால் இந்தியாவின் பனிரெண்டாவது பிரதமர் பதிமூன்றாம் ஆண்டு ரகுராம் திரைப்பட நடன இயக்குனர் நடிகர் ஆண்டு ஜார்பம் காம்லின் இந்திய அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தியாகிகள் தினம் என்று பார்பதேஸ் மற்றும் ஏமன் நாடுகளின் விடுதலை தினம் புனித அந்திரேயா விழா கத்தோலிக்கர் மற்றும் கிழக்கு மரபுவழி திருச்சபையில் அனுஷ்டிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே